பிரபிஜா தோற்ற வேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதா மொஹே நம உத்தம் ஸாஞ்ஜானம் வாத்தியுர் பரமாத்மா தரீரத்துல ஜீாத்மாவாக இருந்து கொண்டு சரீரத்திலிருந்து சரீரம் மாறிக்கொண்டிருப்பதாக காட்சி கருத்தை விளக்கிறார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கிற ஏனங்கிறதை இங்கே எடுத்துக்கிறோம் உத்கிராமந்தம் ஏனம் ஸ்திதம் ஏனம் குணான்விதம் புஞ்சானம் ஏனம் அதாவது வேறொரு உடம்புல இருந்து கிளம்பிட்டார் இந்த ஜீவாத்மஸ்வரூபமாக இருக்கிற பரமாத்மா வேறொரு சரீரத்திலிருந்து கிளம்புறார் அப்புறம் இந்த சரீரத்தில் இருக்கிறார் இருக்கிறது மாத்திரமல்ல இந்த சரீரத்தில் இருந்து குணங்களோட சத்வரஜஸ்தமோ குணங்களோட இருந்து உலக விஷயங்களையெல்லாம் அனுபவிக்கிறார் சுகத்தை அனுபவிக்கிறார் துக்கத்தை அனுபவிக்கிறார் சோம்பேறித்தனத்தை அனுபவிக்கிறார் குணங்களோட சேர்ந்து பதிமூணாவது அத்தியாயத்தில் கடைசியில் பார்த்தோம் யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேற்ற க்ஷேத்யசம்யோகா தத்வித்தி பரத ரிஷபா அப்படின்னு பார்த்தோம் பதினாலாவது அத்தியாயத்திலையும் குணத்திரய விபாக யோகத்திலேயும் இந்த கருத்துக்களையெல்லாம் நாம் நிறைய பார்த்துருக்கிறோம் பிரகாஷ் பிரவிறத்திச் சோகமேவ பாண்டவ நேஷ்டி சம்பிரவத்தானி நனிவத்தானி காங்க்ஷதி இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணங்கிறதுக்கு கோட் பண்ணுறதுக்காக இதை சொன்னேன் குணங்களோட கூடி விஷயங்களையெல்லாம் அனுபவிக்கிறான் இந்திரிய விஷயங்களெல்லாம் அனுபவித்தாலும் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற ஜீவாத்மஸ்வரூபமாக இருக்கிற பரமாத்மாவை விமூடாக ந அனுபஷியந்தி சுயமாக சிந்திக்கிறதுக்கு சக்தி இல்லாதவர்கள் அதாவது அது மாத்திரம் இல்லை உலக விஷயத்தையே நோக்கி போகிறவர்கள் விசேஷ மூடாக வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை புத்தி சக்தியை நன்றாக புரிஞ்சிக்கிறது இல்லை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அறிவாற்றலை நன்கு பயன்படுத்தி பெரியோர்களுடைய வார்த்தைகள் அல்லது சாஸ்திரங்கள் இவைகளையெல்லாம் நன்கு கற்று சிந்திக்கிறது இல்லை மனம் போன போக்கில் வாழ்கிறவர்கள் விமூடாக ந அனுபஷ்யந்தி அனுபஷ்யந்தின்னு சொன்னால் சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் ந சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம்னு பசியந்தி சாஸ்திரத்துக்கிட்டையோ குருக்கிட்டையோ போய் முறையாக படித்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது இல்லை நான் யார் உண்மையிலே நான் யார் உடம்பா மனசா புத்தியாக இல்லை ஜீவாத்மாவா பிரம்மமா அப்படிங்கிற தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணுறதில்லை ஆகையினால விமூடாக ந அனுபஷ்யந்தி ஞான சக்ஷுஷா பஷ்யந்தி அங்கேயும் அனுபசியந்தி போட்டுக்கணும் ஞான சக்ஷுஷானா அறிவை நன்கு பயன்படுத்துகிறவர்கள் அறிவையே கண்ணாக கொண்டிருப்பவர்கள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர்னார் திருவள்ளுவர் அப்படி அறிவு கண்ணை உடையவர்கள் தன்னை பற்றிய உண்மையை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த அழகான ஸ்லோகம் இது ஆக இந்த சரீரத்திலே இருக்கிற தன்னை பற்றிய உண்மையை அறியாமல் இருக்கிறார்கள் மூடர்கள் இதை அறிந்து சில அறிவாளிகள் ஆகவே இந்த சரீரத்திலேயே இருக்கார் பகவான் எங்கேயும் போய் தேட வேண்டாம் அவர் ஆத்மரூப்பேன பத்தாவது அத்தியாயத்தில் சொன்னார் இல்லையா அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்திதா அதேமாதிரி பதிமூணாவது அத்தியாயத்திலையும் பார்த்தோம் இந்த சரீரத்துக்குள்ள கேத்திரஜனாக ஈஸ்வரன் பரம்பொருள் இருக்கிறார்னு பார்த்தோம் இங்கேயும் அமைவாம்சோன்னு சொல்லியிருக்கார் ஆகவே இறைவனை மலர்மிசை ஏகினான் நம்முடைய உள்ளத்தில் இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காமல் இருக்கின்ற இந்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அது புரிஞ்சுதுன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையை எப்படி நடத்துறது இந்த வாழ்க்கையை எப்படி நாம் பார்க்கிறது அப்படிங்கிற அந்த அறிவை பொறுத்து நம்ம இந்த உலகத்தை நோக்குகின்ற விதம் மாறி அமையும் அது நமக்கும் சமூகத்துக்கும் பெரிய நன்மையை கொடுக்கும் எனவே தான் இந்த கருத்துக்களை நாம் சிந்திக்கிறோம் ஆக இந்த அளவிலே இந்த ஸ்லோகத்துக்கு பொருளை நிறைவு செய்கிறேன் இந்த உடம்பிலிருந்து கிளம்பினாலும் இந்த உடம்பிலே நிலை குணங்களோடு சேர்ந்து துகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பரமாத்ம ஸ்வரூபமாகிய ஜீவாத்மாவை அக்ஞானிகள் சாஸ்திரத்தை படித்து அறியாமல் இருக்கிறார்கள் அறிவாளிகள் அறிவு கண்ணை கொண்டவர்கள் குரு சாஸ்திரத்தின் இதை நன்றாக உணர்ந்து கொள்ளுகிறார்கள் என்பதே கருத்து இந்த அளவிலே பொருளை நிறைவு செய்கிறேன் உத்கிராமந்தம் ஸ்திதம்